ம் திமூி சுேந்திரைப்பூத்தம் முனந்திரம் ீங்கயிரம் மேஷி கிமா வித்தியை தவூத்தீராச்சாந்திரம் ஸ்ய பிரியண்டம் smi tvameva mata அஸ்மூரூன் சனத்தி மேவே மேவச்சமே யிரவிடம் மேவெவ sampradaya விதையயோ வம்சி மஹோ namo குருப प्रत्यगर्थो ओम <coughs> ओम ோப்பளவரன சன சீரியவை தேஜஸ்வினீத்தமஸ் மாவிஷாவை ிா கட்டோோன முதல மூனாவது வல்லி பதிமூனாவது மந்திர வாங்கமனசி பிரச்சே ஜான மகத்தேத் தத்யேந்த ஆத்மனி உபனிஷத் ஆத்மா பிரம்மஸ்வரூபம் என்று உபதேசிக்கிறது ஆக ஜீவாத்மா உண்மையில் பரமாத்மாவே ஆகும் பரமாத்மாவினுடைய நிழல்தான் ஜீவாத்மா பரமாத்மாவில்தான் ஜீவாத்மா கற்பிக்கப்பட்டிருக்கிறது உண்மையில் ஜீவாத்மா இல்லை ஜீவாத்மா ஒரு மாயத்தோற்றம் ஆகவே ஜீவசப்தம் பரசப்தம் ரெண்டையும் நீக்கிட்டால் என்ன இருக்குது ஆத்மசப்தான் இருக்குது ஆத்மா சொன்னால் ஞாபகம் வச்சுக்கணும் உணர்வுன்னு அர்த்தம் ஆக உயிர் உணர்வுன்னு புரிந்து கொண்டு உயிர்ங்கிற எண்ணத்தை விட்டுடணும் ஆக நான் உடம்பு இல்லை உயிருங்கிற எண்ணத்தை வைத்துக்கொண்டு புண்ணிய காரியங்களை பண்ணுறோம் பிறகு மோட்சத்துக்காக வேண்டி உயிருங்கிற எண்ணத்தை விட்டுட்டு உணர்வுங்கிற எண்ணத்தை உடையவர்களாக ஆகிறோம் உண்மை அது உடலுங்கிற எண்ணத்தோடு இருக்கிறவன் மெட்டீரியலிஸ்டிக் உயிர்ங்கிற எண்ணத்தோடு இருக்கிறவன் ரிலிஜியஸ் பர்சன் உணர்வுங்கிற எண்ணத்தோடு இருக்கிறவன் ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவாலிட்டி இங்கிலீஷில் சொன்னான் ஆக ஷரீரத்தை அவன் வேஷம் என்ன வேஷ ஆன்மீகவாதியாக வேஷம் போட்டுருந்தாலும் ஷரீரத்தை நான்னு நினச்சா அவன் மெட்டீரியலிஸ்டிக் உயிர் நான்னு நினச்சா ஜீவன் சோல் அப்படின்னு நினச்சுண்டா புரிஞ்சுண்டா அவன் ரிலீஜியஸ் பர்சன் இப்படி இருக்க முடியும் அவன் அதுக்கு அதுக்காக பயப்படுவான் அடுத்த ஜென்மாவுக்காக பயப்படுவான் பயப்படணும் நியாயம் இருக்குது அவன் தர்மிஷ்டன் உடம்பு நான் நினைக்கிறவன் அர்த்தத்துக்கும் காமத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான் உயிர் நான் நினைக்கிறவன் தர்மத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பான் உணர்வு நான் என்று புரிந்து கொண்டவன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளோதான் அதோடு முடிஞ்சு போச்சு அகம் பூர்ணோஸ்மி பிரம்மாஸ்மி நிறைவே நான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் வாழ்க்கையினுடைய முக்கிய குறிக்கோள் பரமபுருஷார்த்தம் உயிர் என்று நம்மை கருதிக்கொண்டு புண்ணிய காரியங்களை எல்லாம் செய்து மனத்தை பக்குவப்படுத்தி கொண்டு தகுந்த ஆசிரியரிடம் சென்று தத்துவ ஆராய்ச்சி செய்து தன்னை உணர்வாக உணர்ந்து கொண்டு உயிர் என்கின்ற எண்ணத்திலிருந்தும் விடுபட வேண்டும் நான் மாத்திரம் இல்லை இப்பிரபஞ்சமே உணர்வு மயம் பிரம்மமயம் விஷ்ணுமயம் சிவமயம் அவ்வளோதான் அதனால் சிவ சிவனை தவறையோ விஷ்ணுவை தரையோ பிரம்மத்தை தவறையோ எல்லாம் ஒரே ஒரே விஷயந்தான் சொற்கள் வேறு பொருள் ஒன்று அதுதான் இருக்கு எல்லாம் பிரம்மமயம் சர்வம் பிரம்மமயம் ரேரே சர்வம் பிரம்மமயம் இதுதான் வாழ்க்கையோட லட்சியம் மோக்ஷ புருஷார்த்தம் இதுக்கு தான் பேரு அதைத்தான் உபனிஷத்து கொடுக்கிறது ஆகவே இந்திரியங்களை மனதில் ஒடுக்குக வாக்குன்னு சொன்னார் வாக்குங்கிறது உபலட்சணம் சொல்லிட்டேன் இந்திரியங்களை அவர் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கார் பாருங்க இந்திரியங்களை கட்டுப்படுத்தினார் மனசை சுத்தப்படுத்து நார் இந்திரியங்களை இந்திரியங்களை ஆள வேண்டும் மனதை தூய்மைப்படுத்த வேண்டும்னர் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும்னர் புத்திக்கு சாஸ்திரத்தை கொடுக்கணும்னு சொன்னார் அதுக்காகத்தான் இந்த உடம்பை காப்பாற்றணும் இந்த உடம்பை காப்பாற்றுறதுக்கு நோக்கம் இருக்குது வேலை ஏன் செய்கிறோம்னா இந்த உடம்புக்கு சாப்பாடு போடுறதுக்காக ஆஹாரார்த்தம் கர்ம குறையாத அஜசிரம் ஆகாரத்துக்காகத்தான் வேலை பண்ணுறோம் சாப்பிடணும்னா வேலை பண்ணாமல் யாரும் சாப்பிடக்கூடாது கர்ம லௌகிக்க கர்மா பண்ணுறோம் லௌகிக்க கர்மா பண்ணுறது எதுக்குன்னா சாப்பிடணுமே நம்ம நம்ம கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் எப்படி கன்சியூம் பண்ணுறது வெறும் கன்சியூமிங் மாத்திரை இருந்ததுன்னா அது சரி வராதே கான்ட்ரிபியூஷன் கன்சியூமிங்றது ரெண்டும் சேரணும் கொடுக்கணும் பெறணும் கொடுக்காம பெறுவது மாபெரும் குற்றம் சமூக நமக்கு கொடுக்கறதுக்கு சமூகத்துக்கு நாம் திரும்ப கொடுத்தே ஆகணும் அது நம்ம என்ன பெறுவது குறைவாக இருக்க வேண்டும் வழங்குவது அதிகமாக இருக்க வேண்டும்ங்கிறாங்க ஆனால் நம்ம சொசைட்டி கொடுக்கறது நிறைய இருக்கணும் அதனால் வேலை பண்ணணும்னா எதுக்கு வேலை பண்ணணும்னா சாப்பிட்றோமே எதுக்காக சாப்பிட்றோம்னா உயிர் வாழ்கிறதுக்காக சாப்பிட்றோம் உயிர் எதுக்காக வாழணும்னா உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக உயிர் வாழ்கிறோம்னா உண்மை எதுக்காக தெரிஞ்சுக்கணும்னா மறுபடியும் துன்பம் வராமல் இருக்கிறதுக்காக எப்பவும் ஆனந்தமாக இருக்கிறதுக்காக நிறைவாகவே வாழ்வதற்காக நிறைவுக்காக வாழக்கூடாது நிறைவாகவே வாழ வேண்டும் நிறைவாக வாழ்வதே வாழ்க்கையின் குறிக்கோள் நிறைவுக்காக வாழ்வது ஒரு நிலது நிறைவாகவே வாழணும் ஆஹாரார்த்தம் கர்ம குறியாதஜஸ்ரம் சாத் ஆகாரா பிராணாதாரியா தத்துவ தத்துவம் ஜேயம் ஏன பூயோன துக்கம் இது ஒரு ஸ்லோகம் சாப்பிட்றதுக்காக செய் உயிர் வாழ்கிறதுக்காக சாப்பிடு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக உயிர் வாழ் மறுபடியும் சம்சார துக்கம் வராமல் இருக்கிறதுக்காக உண்மையை தெரிஞ்சுக்கும் அப்படி சொல்லியிருக்கு ஆகாரார்த்தம் கர்ம குறியா தஜஸ்ரம் பிராண சந்தாரணார்த்தம் சம்ஸ்கிருத்திலேயே சொல்றேன் பிராணாதாரியா தத்துவ ஜிஜாசனார்த்தம் தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தத்துவம் ஜேயம் ஏன பூயோன துக்கம் தத்துவம் தெரிஞ்சுட்டா மறுபடியும் இந்த துக்கம் வராது வராது வரவே வராது ஏன்னா இந்த உலக சுகத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் இந்த உலக துக்கத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் ஆனந்த ஸ்வரூபத்தின் மீது லௌகிக சுகதுக்கம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஜானம் வந்துடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா லீல நம்ம லைஃபே ஸ்போர்ட் விளையாட்டு இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு தர்மமான விளையாட்டு தர்மமான விளையாட்டு இதில் வர்ற சுகமெல்லாம் நமக்கு ஜீவன் இல்லாதது சுகமாக இருக்கட்டும் துக்கமாக இருக்கட்டும் அதுக்கு உயிரே கிடையாது அதுக்கு மதிப்பு கிடையாது இந்த வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிற எந்த சுகத்துக்கும் துக்கத்துக்கும் மதிப்பே கிடையாது சும்மா வேடிக்கையே பார்ப்போம் சுகம் வருது போகிறது துக்கம் வருது போகிறது யார் இந்த வந்து போகிற சுகத்துக்கும் துக்கத்துக்கும் அடிமையாவா அதுக்கெல்லாம் ரியாலிட்டி கொடுத்தோது பெரிய விஷயமாக பேசின்னு மாட்டோம் சிந்திக்கவே மாட்டோம் அதுக்கு மதிப்பே தரமாட்டோம் நம்ம விவகாரம் முழுக்க தார்மீகமாக போயிட்டே இருக்க தர்மார்த்தை அனுஷ்டிக்கிறதே லீல ஏன்னா முதல்ல தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுங்கிறது உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக சித்த சுத்திக்காக பண்ணுறோம் அப்புறம் விவகாரம் வந்து ஜ்னி பண்ணுற விவகாரமல்லாம் லீலை அதுதான் எல்லாருக்கும் இது வேணும் அது வேணுங்கிறது தான் நம்ம சாஸ்திரம் திரும்ப திரும்ப சர்வே முக்தஷ்ட அந்யான் விமோச்சையத்துன்னு தின சுவாமிகிட்ட சொல்லிகிட்டு இருக்கோம் தீயவர்கள் நல்லவர்களாகட்டும் நல்லவர்கள் மன அமைதி பெறட்டும் மன அமைதி பெற்றவர்கள் முக்தி அடையட்டும் முக்தி பெற்றவர்கள் மற்றவர்களை மற்றவர்களுக்கு முக்திக்கான வழியை உணர்த்தட்டும் புரியட்டும் உபதேசிக்கட்டும் துர்ஜன சஜ்ஜனோ பூஜாத் சஜ்ஜன சாந்தி மாப்னுயாத் ஷாந்தோ முச்சியேத பந்தேபியா முக்தஷ்ட அந்யான் விமோச்சையே நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் யாருக்கெல்லாம் விழும்புகிறீர்களோ பெறுங்கள் யாருக்கு ஸ்ரத்தா பக்தி இருக்கோ அவர்களெல்லாம் பெற்று இன்புறுங்கள் அப்படிதான் உபதேசம் பண்ணுறது இல்லை இங்கே யமதர்மராஜா சொல்கிறார் இந்திரியங்களை மனதில் ஒடுக்குக மனதை புத்தியில் ஒடுக்குக ஞான ஆத்மனி ஞான ஆத்மனின்னு சொன்னால் இந்த இடத்துல ஞானம்ங்கிற சப்தத்துக்கு புத்தின்னு அர்த்தம் ஆத்மா சொன்னால் புத்திக்கு தான் புத்தி அர்த்தம் ஏன் புத்திக்கு ஆத்மா பேர் வச்சுதுன்னா விஜானமய ஆத்மானு நம்ம சொல்கிறோம் புத்திய அந்யோந்தர ஆத்மா விஜானமயா என்று உபனிஷத் சொல்கிறது ஆஹா ஆத்மாங்கிறது சங்கராச்சாரிய சொல்கிறார் மனதையும் உடலை இந்திரியங்களையும் வியாபிப்பதால் ஆப்னோத்தீ தி ஆத்மா ஏன்னா ஆத்ம ஆத்மசப்தத்துக்கு நிறைய நிர்வச்சனம் இருக்குது டெரிவேஷன் இருக்குது எச் ஆப்னோத்தி எதாதத்தை எச்சாத்தி விஷயாணிக யச்சாஸ் சந்ததோவா தமிதி கீர்த்தியத்தை ஆத்மசப்க்கு லட்சணம் ஆத்மானா என்ன எது வியாபிக்கிறதோ எது எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதோ எது எல்லாவற்றையும் கிரகிக்கிறதோ எச் எத்து ஆப்னோதி எத்து அத்தி எத் ஆதத்தை ஆதத்தைன்னா எல்லாத்தையும் கிரகிக்கிறது எல்லாம் உள்வாங்கிக்கிறது இந்த உடம்புக்குள்ளே இருந்துட்டு எது எல்லாவற்றையும் வியாபிக்கிறதோ எந்த ஒரு தத்துவம் எல்லாவற்றையும் வியாபிக்கிறதோ எந்த ஒரு தத்துவம் எல்லாவற்றையும் உள்வாங்கிக்கொள்கிறதோ எந்த ஒரு தத்துவம் புல நின்பங்களை அனுபவிக்கிறதோ இந்திரிய விஷயங்களை அந்த தத்துவத்திற்கு ஆத்மா என்று பெயர் எத்து ஆப்ரோத்தி எது ஆதத்த எது விஷயான அத்தி அது மாத்திரமல்ல எது எப்பொழுதும் இருக்கிறதோ யச்சாசிய சந்தத்தோ பாவா எது தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கிறதோ பெயர் ஆத்மா சரி ஆக இங்கே ஞான ஆத்மனிங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் சொன்னோம் ஆப்னோத்தி இத்தி ஆத்மாங்கிறார் சங்கராச்சாரியர் மனதையும் இந்திரியங்களையும் எது ஆ வியாபிக்கிறதோ அது ஆத்மான்னு அர்த்தம் ஆப்னோத்தி வியாப்னோத்தி இத்தி ஆத்மா இல்லை ஞான ஆத்மனின்னு மந்திரத்தில் இருக்குது அதுக்கு அர்த்தம் சொல்கிறோம் ஆக ஞான ஆத்மனின்னா புத்தி ஆக இந்திரியங்களை மனதில் ஒடுக்குக மனதை புத்தியில் ஒடுக்குக புத்தியை சமஷ்டி புத்தியில் ஒடுக்குக சமஷ்டி புத்தி என்று சொல்லப்படுகிற ஹிரண்யகர்பனிடத்தில் ஒடுக்கு இல்லாட்டி ஹிரண்யகர்பன் என்று சொல்லப்படுகிற சமஷ்டி புத்தியில் ஒடுக்க ஒடுக்குக இண்டிவிஜுவலை டோட்டலில் சேத்துடு ஐக்கியம் பண்ணு யுனைட் பண்ணு சேத்துடு சேர்க்கிறதுனா என்ன தான் திங்க் பண்ணுறது எல்லாம் நினைக்கிறது தான் ஒன்றும் இல்லை என்ன மாத்திர தான் எண்ணங்களை மாத்திர தான் அந்த குறுகிய எண்ணத்தை பரந்த எண்ணமாக ஆக்கிறது தான் டோட்டல் மைண்டும் என் மைண்டும் வேறே கிடையாது டோட்டல் மைண்டில் அம்சந்தான் என் மைண்டு ஆக இந்த சமஷ்டி புத்தியில் ஒடுக்கு சமஷ்டி புத்தியை அவர் என்ன சொல்லிவிட்டார் பிரம்மனில் ஒடுக்குன்னு நம்ம சேர்த்துக்கணும் சமஷ்டி புத்தியை மாயையில் ஒடுக்கணும் மாயையை பிரம்மனில் ஒடுக்கணும் ஆக விஷயங்கள் இந்திரியங்கள் இப்படி போடணும் இந்திரியங்கள் விஷயம் ஒரு வார்த்தைக்காக சொன்னேன் இந்திரியங்கள் மனசு புத்தி சமஷ்டி புத்தி மாயா பிரம்மன் சுத்த சைத்தன்யம் ஆ சென்ஸ் ஆர்கைண்ட் இன்டலக்ட் ல் மைண்ட் இல்லை டோட்டல் இன்டலக்ட் வச்சுக்கோங்க டோட்டல் மைண்ட் அப்புறம் என்னது மாயா அவ்வக்தம் மாயா அப்புறம் மாயிலிருந்து என்ன பண்ணுறதுனா கான்சியஸ்னஸ் மாயாக்கெல்லாம் டிரான்ஸ்லேஷன் கிடையாது இங்கிலீஷில் மாயாவுக்கு மாயா தான் ஆக என்ன இந்திரியாணி மனகா புத்திஹி சமஷ்டி புத்திஹி அப்புறம் மாயா பிரம்மன் அப்படியே ஒடுக்கி என்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் நீக்குன்னு அர்த்தம் இதெல்லாம் அன்றியல் இவர் ஆஞ்சநேயர் பண்ண மாதிரி முத்தை கடிச்சு கடிச்சு கடித்து பார்த்து ராமன் இருக்காருன்னு பார்த்து துப்பினார் சொல்கிறோம் இல்லையா துப்பிட்டார் முத்து மாலையை போட்டால் சீதாதேவி கதை உண்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றுலேயும் ராமன் இருக்கானான்னு பார்த்துட்டு துப்பி போட்டார் அது மாதிரி இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் நீக்கு மித்யாத்வ நிச்சயா இதெல்லாம் இந்த பேதத்தை நீக்கிறது அது ஒரு மெத்தட் தத் எச்சேத் சாந்த ஆத்மனி சாந்த எந்த விதமான அப்ஜெக்டிவ்ஸும் கிடையாது சர்வவிசேஷ பிரத்யமித்தூபே அவிக்கிரே சர்வந்தரே சர்விப்பிரத்தியாட்சிணி முக்கியே ஆத்மீ முக்கியமா ஆஹாத்மா இமா மனாத்மா அப்புறம் என்னது சமஷ்டிபுத்தியாத்மா மாயாத்மா ப்ர முக்கிய ஆமனி சர்வ புத்தி பிரத்ய சாட்சினிங்கிறார் முக்கிய ஆத்மனி அனைவருடைய புத்திக்கும் சாட்சியாக இருப்பது நம்ம எல்லாருடைய புத்திக்கும் சாட்சியாக இருக்கிற தூய உணர்வு என்று பொருள் அதில் ஒடுக்கு அப்படிங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அகம் பிரம்மாஸ்மி நிறைவானவனாகவே நான் இருக்கிறேன் குறைவெல்லாம் நீக்கு நிறைவில் நிலைத்திரு குறைகளை நீக்கு நிறைவில் நிலைத்திரு சிம்பிளாக சொன்னால் எல்லாம் குறைதானே எதை எடுத்தாலும் குறை தெரியும் எவ்வளோ இதாக இருந்தாலும் குறைதான் தெரியுறது நிறை தெரியறதே இல்லை ஆனால் நிறை தான் இருக்குங்கிறது ஆகத் துவைத்தமெல்லாம் தோஷம் அத்வைத்தம் நிர்துஷ்டம் நிர்தோஷம் ஹி சமம் பிரம்மா ஆகையினால இதெல்லாம் நீக்கு பேத்தை நீக்கு அபேதத்தில் நிலைத்திரு பேதமித்யாத்வ நிச்சயா துவைதமித்யாத்வ நிச்சயா எல்லாத்துக்கும் போடலாம் துவைத்தமித்யாத்வ நிச்சயா விசிஷ்டாத்வைதமித்யாத்வ நிச்சயா அத்வைதமித்யாத்வ நிச்சய சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது ஆனால் அத்வைதங்கிற சப்தமும் தேவையில்லை புரிஞ்சுனதுக்கப்புறம் அத் வேர்டை யூஸ் பண்ணுறோம் புரிஞ்சின பிறகு அத்வைதங்கிற பதமும் தேவையில்லை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறாங்க இல்லையா லெட்டரை படித்தாச்சுன்னா விஷயம் தெரிஞ்சாச்சுன்னா அவர் லெட்டரையே வச்சுன்னா சுற்றினிருப்போம் அது மாதிரி விஷயம் புரிஞ்சாச்சு அதுக்கப்புறம் சப்தத்துக்கு வேலை இல்லை அதாவது சாஸ்திரம் ப நமக்கு இன்னும் புரியலைன்னாலும் பிரயோஜனம் இல்லை படித்து புரிஞ்சுட்டாலும் தேவையில்லை அவிக்ஞாத்தே பரே தத்துவே சாஸ்திராதீதிஸ்து நிஷ்பலா விக்னா தேத்து பரே தத்வே சாஸ்திராதீதிஸ்து நிஷ்பலா படித்து புரியலைன்னா படித்து பிரயோஜனம் இல்லை படிச்சு புரிஞ்சுவிட்டால் படிக்க தேவையில்லை அவ்வளோதான் அடுத்த மந்திரம் ரொம்ப ஃபேமஸ் மந்திரம் உத்திஷ்டாகிராப்பவரான் நிபோத க்ஷுரஸ் தாரா நிஷிதாரத்தயம் பதவயோ வதந்தி உஷதிராத்தாரா நிஷிதயஸ்தவ இந்த உண்மையை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் ஒருவன் செய்ய வேண்டியதை செய்தவனாகிறான் அப்படின்னு ஆதிசங்கர் ரொம்ப விரிவாக ஒரு வியாக்கியானம் பண்ணுறார் இது வரைக்கும் சொன்ன கருத்துக்கள் இந்த ஹிரதயத்தில் சைத்தன்யம் ரெண்டு இருக்குது தர்மானுஷ்டானம் பண்ணி துக்கத்தை நீக்கலாம் பிரம்ம ஜானத்தினால அடியோட துக்கத்தை நீக்கலாம் இந்த உடம்பை தேர்னு தெரிஞ்சுக்கோ இந்திரியங்களை குதிரைகள்னு தெரிஞ்சுக்கோ இந்திரிய விஷயங்களை குதிரைகள் போகிற பாதைன்னு தெரிஞ்சுக்கோ மனசை கடிவாள கயிறுன்னு தெரிஞ்சிக்கோ புத்தியை சாரத்தின்னு தெரிஞ்சிக்கோ ஆத்மாவை தேரில் பயணம்ன்ற பயணின்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி இதுக்கெல்லாம் சாதனங்களை சொல்லி எல்லாம் புத்திக்கு என்ன பண்ணணும் நான் சொல்லவே இல்லை சரீரத்தையும் காப்பாற்றிக்கணும் இதுக்கு வந்து ப்ராப்பர் ஃபுட்டு என்ன சொல்கிறாங்க ப்ராப்பர் ஃபுட்டு ப்ராப்பர் ரெஸ்ட்டு ப்ராப்பர் ஆக்குபேஷன் இதுக்கு சரியான வேலை கொடுக்கணும் இதை சரியாக மெயின்டைன் பண்ணணும் இந்த உடம்ப மெயின்டெனன்ஸ் தான் எல்லா இடத்துலேயுமே ப்ராப்ளம் எல்லாம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமில்லை சம்பாதிச்சுடலாம் ஒரு பக்கம் அதுவே கஷ்டம் அர்த்தானம் ஆர்ஜனை துக்கம்னு சொல்லியிருக்கு ஆனால் அதை காப்பாற்றுறது மகா கஷ்டமாக இருக்குது மெயின்டெனன்ஸ் எதுவுமே இப்படி தான் கல்யாணம் பண்ணிக்கிறது சுலபமாக இருக்குது அப்புறம் அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணணுமே சந்யாசம் வாங்கிக்கிறதும் சுலபமாக தான் இருக்குது அப்புறம் அதை மெயின்டைன் பண்ணணுமே எல்லாமே மெயின்டைன் பண்ணுறது தான் ப்ராப்ளமே யோகம் சுலபமாக இருக்குது கஷேமந்தான் கடினமாக இருக்குது மெயின்டெனன்ஸ் வாழ்க்கை எதுக்காக நான் இந்த ஞானத்தை பெறுவதற்காக என்ன சொன்னேன் முதல்ல இதென்ன சொன்னேன் ஆ சரீரத்தை காப்பாற்றணும் இதுக்கு ப்ராப்பர் ஃபுட்டு ப்ராப்பர் ரெஸ்ட்டு ப்ராப்பர் ஆக்குபேஷன் ப்ராப்பர் எக்ஸர்சைஸ் எல்லாம் இந்த உடம்புக்கு கொடுக்க வேண்டியிருக்கு உடம்பு வந்துடுத்து இந்த உடம்பை உடந்த உடம்பை காப்பாற்ற வேண்டியிருக்கு இது எதுக்காக காப்பாற்றணும் இது வச்சுண்டு ஆஸ்பத்திரிக்கு போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஆப்ரேஷனை பண்ணி இதை வச்சு என்னத்தை காப்பாற்றி என்ன பண்ணுறது என்றைக்கு என்று வழியும் இக்காயம் இதை வச்சு காப்பாற்றி என்ன ஒரு பர்பஸ் இருக்கு என்ன பர்பஸ்ஸுன்னா இந்த ஜீவாத்மா மோட்சம் அடையணும் அதுக்காகத்தான் பகவான் இதை கொடுத்துருக்கார் இந்த ஊரில் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவோ பதவி அடைகிறதுக்காகவோ இதை கொடுக்கல மனுஷ சரீரத்தை அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் அது பரமபுருஷார்த்தம் மோக்ஷந்தான் வீடு பெற நில் ந ஈதல் தீவினை இன்றி ஈட்டல் பொருள் காதலர் இருவர் கருத்தொருமித்து இன்பம் பரனை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு அதுக்காகத்தான் கொடுத்துருக்கார் அவர் அப்போது சங்கராச்சார் சொல்றார் கிருத்தகிருத்தியம் இந்த வாழ்க்கையில் அப்பா இந்த ஜென்மா எதுக்காக கொடுக்கப்பட்டதோ அந்த ஜென்மாவில் நான் பண்ண வேண்டியதை பண்ணிவிட்டேன் கிருஷ்ணர் அடிக்கடி கீதையில் சொல்கிறார் பதினஞ்சாவது தேதியில் கடைசியில் என்ன சொல்கிறார் இதம் குஹியதமம் சாஸ்திரம் இதமுக்தம் அயானக ஏதத் புத்வா புத்திமான் சாத் கிருதகிருத்தியச் பாரத இதை தெரிஞ்சு தெரிஞ்சு இதை படித்து தெரிஞ்சிக்க வேண்டியதை தெரிஞ்சவன் ஆயுடு செய்ய வேண்டியதை செஞ்சவன் ஆயுடு ஏதத் புத்வா புத்திமான் சியாத் இதை புரிந்து கொண்டு நீ அறிவாளி ஆகிவிடு இதை அறிவாளின்னா என்ன அறிவாளின்னா இந்த பதினஞ்சாவது அத்தியாயத்தை படித்தவன்தான் அறிவாளி மற்றவன்லாம் அறிவாளி மாதிரி இருக்கிற அஜானி அறிவாளி மாதிரி இருக்கிற அறிவிலி அப்படி சொல்லணும் அர்த்தஜானம் காமஜானம் அர்த்தசாஸ்திரம் காமசாஸ்திரானம் தர்மசாஸ்திரானம் மூணு ஞானமும் கூட அக்ஞானந்தான் மோஷசாஸ்திரானத்தினால்தான் ஒருத்தம் வாஸ்தவமான ஜ்னானத்தை உடையவனாக நான் ஏதத்து ஞானம் இது புரோக்தம் அஜானம் எதத்தோன் எதா இல்லை கிருதகிருத்தியன் வாழ்க்கையில் சாகரத்துக்குள்ளேயே நான் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேங்கிற ஒரு திருப்தி இருக்கணும் மனசில் செய்ய வேண்டியதை செஞ்சு விட்டேன்னா என் குழந்தைகளுக்கெல்லாம் செட்டில் பண்ணி கொடுத்துட்டேன் பெரிய பையனுக்கு வந்து ஒரு மூணு பங்களா கட்டி கொடுத்துட்டேன் ரெண்டாவது பையனுக்கும் அதே மாதிரி பண்ணிவிட்டேன் ஏன்னா அதில் வேறு பிரச்சனை வந்துடும் ஏன்னா இவனுக்கு ரெண்டு பண்ணால் அவனுக்கு ரெண்டு தான் பண்ணணும் இவனுக்கு மூணு பண்ணால் மூணு பண்ணணும் இல்லாட்டி அவன் ஓய்ஃப் சண்டைக்கு வந்துடுவா ஆ இதனால் இவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டேன் எல்லோரும் செட்டில் ஆகிட்டாங்க பேங்க்கில் எல்லாேருக்கும் பணம் போட்டு கொடுத்துட்டேன் பேர குழந்தை கூட செஞ்சு கொடுத்துட்டேன் செஞ்ச இதை செஞ்ச திருப்தி இருக்குன்னா இருக்குது செஞ்சுட்டதை செய்ய வேண்டியதை செஞ்சு திருப்தி இருக்குன்னா நீ எல்லாத்தையும் செஞ்சுட்ட உனக்கு அடுத்த ஜென்மா வராமல் இருக்கிறதுக்கு எதாது வழி பண்ணினியா அப்படின்னா என்னென்னா இப்போ நீ அடுத்த ஜென்மா வராமல் இருக்கிறதுக்கு எதாது வழி பண்ணினியாப்பா அப்படின்னா அப்படி என்ன அது என்னது இது அப்படின்னா வயசு என்னென்னா இப்போ உங்களுக்கு கர்மயோகத்தை எப்படி சொல்கிறது எப்படி சொல்கிறது கர்மயோகத்தை சொல்லணும் எப்படி சொல்கிறது தெரியலையே வயசு எழுபத்ரெண்டு ஆயிடுத்துங்கிற சரி பரவாயில்ல கிருஷ்ணர் வேற சொல்லிவிட்டார் ஏஷா பிரான்மி ஸ்திதி பார்த்த நயினாம் பிராப்பிய விமுஹியதி ஸ்தித்வா அந்த காலேபி பிரம்ம நிர்வாணம் ரிட்சதி கடைசி காலத்திலேயாவது இப்படி ஒரு விஷயம் ஓ இப்போ என்னது அடுத்த ஜென்மாக வராமல் இருக்கணுமா அடுத்த ஜென்மான்னா என்னதுன்னா முதல்ல இந்த ஜென்ம புரியிறதா உனக்குண்ணா இந்த ஜென்மா ஏன் வந்தது இந்த ஜென்மாவே என்ன ஜென்மான்னா நீ பிறந்திருக்க இல்லைப்பா எதுக்காக பிறந்திருக்கேன் நீங்கள் என்ன உள்ட்டாகவே கேட்குறீங்களே எங்கள் ஊரில் இப்போ யாருமே சொல்லலையே இங்கே ஊரில் எல்லோரும் என்ன சொன்னாங்க பள்ளிக்கூடத்துக்கு போகணுன்னா எல்கேஜியிலேருந்து படின்னாங்க அதை படின்னாங்க இதை படின்னாங்க அந்த வேலைக்கு போகணுன்னாங்க இந்த வேலைக்கு போனாங்க கை நிறைய சம்பாதின்னா அது என்னது கை சம்பாதிக்கிறது கை சம்பாதின்னா பங்களா கட்டுன்னா வீட்டை கட்டுன்னா காரை வாங்குன்னா அப்புறம் வந்து அதை பண்ணு இதை பண்ணு எதையோ இருந்தாங்க அப்பப்போ டொனேஷன் கொடுத்தேன் அப்பப்போ ஐநூறுரூவா கொடுக்குறதுக்கே இதை அப்படி தடவி தடவி பார்த்து கொடுத்தேன் கொடுத்தேன் அந்த புண்ணியம் போரும் இல்லையா அப்படின்னா பகவான் பார்த்துப்பார் கிருத் எதுக்கு சொல்கிறோம் வாழ்க்கை இதெல்லாம் செஞ்சால் திருப்தி நிறைய செய்ய வேண்டியது இல்லை அது ஓரளவுக்கு செஞ்சால் போகணும் அளவுக்கு மீறி அதை செஞ்சு விட்டு கடைசியில் மிச்சம் அப்புறம் இவ்வளோலாம் பண்ணியிருக்கேன் மதிப்பே இல்லை சுவாமிஜி என்ன செய்யோ இந்த ஜனங்களுக்கு நன்றி விஸ்வாசமே கிடையாது இந்த பையனுக்காக இருக்கட்டும் குழந்தை மாட்டு மருமகளாக இருக்கட்டும் உங்களுக்கெல்லாம் பண்ணி போட்டாச்சு ஒரு ஒரு தூரம் அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக என்கிட்டயா பண்ண வேண்டியிருக்கு போன வருஷந்தானே போட்டீங்க இந்த வருஷம் என்னாச்சு போன வெட்டிங் டேக்கு நோ வைரங்கு போட்டு போட்டிங்க இந்த வருஷம் என்னாச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது வருஷா வருஷம் இவங்களுக்கு உழைக்கிறதுக்காக ஜென்மம் எடுத்துருக்கோம் இருக்கேன் நான் ஏதோ சும்மா லௌகிக்கம் தெரிஞ்சதை தகவல் கேட்ட தகவல் வச்சுன்னு சொல்கிறேன் ரொம்ப எல்லாம் நமக்கு அதில் அனுபவமோ ஞானமோ கிடையாது அப்பப்போ எல்லோரும் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஏட்டா வந்து இவங்க அது அதில் வந்து அப்பா இந்த வருஷம் கிருத்தகிருத்தியன் தார்காலிக கிருத்தகிருத்தியன் பர்மனெண்ட்டாக கிருதகிருத்தியனாக இருக்க வேண்டாமோ செய்ய வேண்டியதை செஞ்சுவிட்டேன் அது கிருஷ்ணன் அடிக்கடி சொல்கிறார் கர்மன் அகர்மய்பஷேத் அகர்மணிச்ச கர்மையாக ச புத்திமான் மனுஷேஷு ச யுக்த கிருத்ன கர்ம கிருத்து செய்ய வேண்டியதை செஞ்சுட்டான் அப்படின்னு அழகாக சொல்கிறார் ஆ இந்த ஆத் பிரது தான் செய்யண்டிய செஞ்சது ஆத்மீ சர்வம் பிரவிளாப்பா பராஷாண்டம் தத்விஷ்ணோ பரமம் பதம் எஸ் மாயே அந்த ஆத் சர்வம் பிரவிலாப்ப எல்லாத்தையும் பிரவிலாப்பம் நாமரூப கர்மத்ரயம் நாம ரூப கர்ம் ஃபார்ம் ஃபங்க்ஷன் அதெல்லாம் என்னென்ன நித்யாஜான விஜும்பிதம் இந்த பெயர் வடிவம் செயல் பெயர் வடிவம் செயல்னால் என்ன இது கிளிப்பு இதுக்கு ஒரு ரூபம் இருக்குது இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது இதுக்கு ஒரு நேம் இருக்குது கிளிப்புன்னு பெயர் இதுக்கு என்ன வேலை என்ன இப்படி போடுறது தான் வேலை ஃபங்க்ஷன் இப்படி எந்த வஸ்தும் எடுத்தாலும் அதுக்கு நாமம் இருக்குது அதுக்கு ரூபம் இருக்குது அதுக்கு கர்மா இருக்குது நேம் ஃபார்ம் ஃபங்க்ஷன் எது எடுத்தாலும் சரி இந்த தட்டு எடுத்தால் இந்த தட்டுக்கு ஒரு வடிவம் இருக்குது இதுக்கு ஒரு பேர் இருக்குது இதுக்கு ஒரு வேலை இருக்குது இது மூடுறது அப்படி எதை எடுத்து பாருங்க இப்போ நமக்கு உடம்பு ஃபார்ம் இருக்குது இதுக்கு ஒரு நேம் இருக்குது அப்புறம் இதுக்கு ஒரு வேலை இருக்குது இப்படி எல்லா வஸ்துக்களும் இருக்கு நீங்கள் உட்காந்துருக்கிற சேரும் அப்படி அதுக்கு ஒரு வேலை நம்மளை உட்காந்து வச்சுக்கிறது அதோட வேலை இப்படி எத்தெடுத்து பார்த்தாலும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நாமரூப கர்மாத்மகம் அது சொல்கிறார் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு மாய தோற்றங்கிறார் மித்யாஜான விஜரும்பிதம் கிரியாகாரக பல லக்ஷணம் ஒரே வேலை வேலை பலன் இதான் சுற்றின்ண்டே இருக்கு வினை வினையினால் உடல் அனந்தம்னா அப்புறம் சுவாத்ம யாத்தாத்ம ஞானேன தன்னை பற்றிய மெய்யறிவால் மரீச்சி உதக ரஜ்ஜு சர்ப ககன மலானி இவ அதாவது காணல் நீர் கயிற்றில் பாம்பு அப்புறம் வந்து ஆகாசத்தில் அழுக்கு ஆகாசத்தில் அழுக்கு போல எல்லாம் கற்பனைங்கிறார் காணல் நீரை போன்று கற்பனை கயிற்றில் பாம்பை போன்ற கற்பனை ஆகாசத்தில் அழுக்கு போன்ற தோற்றம் எனவே நம்ம என்ன பண்ணணும்னா எப்ப அதாவது அந்த காணலை பார்க்கும் பொழுது காணல் ஞானம் கயிறு ஞானம் காணல் காணம் கயிறு ஞானம் ஆகாஷானம் அதில் இதெல்லாம் கற்பிக்கப்பட்டிருக்கு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அது ஞாபகம் வச்சுக்கணும் அதை அதை பார்க் மெய்ப்பொருளை கா அறி மெய்ப்பொருளை காண்கின்ற ஆற்றலினால் ஸ்வஸ்தா அப்புறம் என்னென்னா தன்னில் தான் அவன் எதுலேயுமே என்னத்தை செலுத்துறதுல ஸ்வஸ்தான்னா தன்னில் இருக்கிறான் பிரசாந்தாத்மா சாந்த ஆத்மனின்னு சொன்னதுனால ஞாபகப்படுத்துகிறார் பிரசாந்தாத்மா வித யோகினம் சுகமுத்தமம் உபைத்தி சாந்தரஜசம் பிரம்மபூதம கல்மஷம் அஹ் பிரசாந்தாத்மா கிருதகிருத்தியோ பவதி இதை தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் செய்ய வேண்டியதை செய்தவனாகிறான் அவனுக்கு மறுபடியும் ஜென்மா இல்லை மறுபடியும் அவனுக்கு உடல் பற்று உலகப்பற்று அகப்பற்று புறப்பற்று எதுவும் இல்லை நிர்மமோ நிரகங்காரா சாந்தி மதிகச்சதி விஹாய காமான் எஸ் சர்வான் புமாச்சரதி நிஸ்பிருகா நிர்மோ நிரகங்காரா சாந்தி மதிகச்சதி பகவான் அப்படி அழகா சொல்றார் யாருக்கு சாந்தி யான் எனது எனும் செருக்கு அருப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் இந்த அகங்காரம் அமக்காரமே போயிடுறது அகங்காரங்கிறது தான் மமக்காரந்தான் புறப்பற்று ஆக யான் என்பது அகப்பற்று எனது என்பது புறப்பற்று இந்த அகப்பற்று புறப்பற்று நீங்கிறது தான் யார் அகப்பற்றையும் புறப்பற்றையும் நீக்கிறானோ அடியோட நீக்கிறானோ அவன்தான் இந்த பிறவியில் செய்ய வேண்டியதை செய்து முடித்தவன் ஆகையினால் என்ன பண்ணணும்னா இப்படியே ஒழண்டென்று இருக்காதே ஜாகிரத ஜாகிரதன்னா என்னர்த்தம் ஜாகிரதன்னு சொன்னால் அக்ஞான நித்ராயாக கோரூபாயாக சர்வ அனர்த்தபீஜ பூதாயாக க்ஷயம் குருத்தான் சங்கராச்சாரியோட கமெண்ட்ரி அப்படியே படிக்கிறேன் வியாக்கியானத்தை ஜாகிரதை நான் எடுத்தோடனே ஜாகிரதை போட்டிருக்கேன் மந்திரத்தில் என்ன இருக்குது உத்திஷ்டத்தை நான் முதல்ல எதை சொல்கிறேன் ஜாகிரதை சொல்கிறேன் ஜாகிரதை படிக்கணும் முக்கோ எந்திரம் பவசுகே தோஷகா அனுசந்தியத்தாம் ஆத்மேச்சா விவசீயதாம் நிஜ கிரகா विनिर्गम्यताम्. விநிர்கம்யதாம் முதல்ல முழிச்சுக்கோங்கிற இப்படியே ஊரில் எல்லோரும் செம்மறி ஆட்டு கூட்டம் மாதிரி போயின்றே இருக்கான் ராட்ரேஸு நீயும் அதுலையே ஓடிண்டே இருக்காதே முதல்ல அவங்க எல்லாரும் பண்ணுற தப்பை நீயும் பண்ணாதே முழிச்சுக்கோ முழிச்சுக்கோனா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தயவுசெய்து புரிந்து கொள் வாழ்க்கையின் தன்மையை புரிந்து கொள் நில்லாதனவற்றை நிலையினை என்று உணரும் புல் அறிவாண்மை கடை நிலையில்லாததுக்கு பின்னால் ஓடின் இருக்காங்கப்பா எல்லாரும் நீயும் அவங்க படி போயின்ட்டு இருந்த ஏன்னா அவங்க தான் அறியாமையில் உறங்கி கிடக்கிறார்கள் நீயும் ஏன் அந்த அறியாமையில் உறங்குகப் போகிறாய் இங்கே அஜானத்திலேருந்து விழிச்சிக்கோன்னு அர்த்தம் சொல்கிறார் சங்கராச்சாரர் அஜ்ஞான நித்ராயாக அறியாமை என்கின்ற உறக்கத்திலிருந்து விழித்துக்கொள் கோர ரூபாயாக இது ஒரே கோரங்கிறார் கோர ரூபாயாக தெரியாது கோரம்னா என்னென்னா கடைசியில் வந்து எத்தனை துக்கத்துக்கு கொடுக்கும்னு சொல்ல முடியாது நிறைய சோ மெனி சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் ஃபிசிக்கல் ப்ராப்ளம் வரும் அதனால் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வரும் ஃபிசிக்கல் ப்ராப்ளம் இல்லாட்டாலும் சைக்கலாஜிக்கலால் ஃபிசிக்கலுக்கு ப்ராப்ளம் வரும் இப்படின்லாம் சொல்லலாமே ஆக ஷரீரத்தினால மனசுக்கு இப்போ வியாதி மனசுனால் ஷரீரத்துக்கு வியாதி அதனால் நம்ம சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் தொந்தரவு ஆகில் கோர ரூபா கோர ரூபாயாக நித்ராயாக இது நமக்கும் சமூகத்துக்கும் கெடுதலை செய்வது இல்லையா நமக்கு மாத்திரம் கெடுதலை பண்ணிவிட்டால் பரவாயில்லையே நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கெடுதலை பண்ணுறது இந்த அஜானம் நம்மை பற்றிய உண்மையை நாம் அறியாததால் நம்மையும் துன்பப்படுத்தி கொண்டு பிறரையும் துன்பப்படுத்துகிறோம் அதனால்தான் சங்கராச்சாரியார் அறியாமையினுடைய விளைவை சொல்கிறார் கீதையிலே பார்க்குறோமே அக்ஞானேன் ஆவத்தம் ஜானம் தேன முஹ்யந்தி ஜந்தவா ஞானேன து ததானம் ஏஷாம் நாசிதம் ஆத்மனா அஞ்சாவது அத்தியாயம் நிறோக்கே கசித் பாபம் நகு அஞ்னஞ்சேன முவானம் எஷாம் நாஷித்தமனா ஆதித்தம் பிராசய தரம் அஞ்சாது அயத்தில் பார்க்கோம் ஹோரூபா சொல்லீஜூ வாழ்க்கையின் நமக்கு ஏற்படுற எல்லா விதமான அனர்த்தங்களுக்கும் காரணம் இந்த அக்ஞானம் சனி தசை ராகுதை எல்லாத்துக்கும் காரணம் இந்த அஜ்ஞானம்தான் அக்ஞானம் இருக்க போய்த்தானே இத்தனை தசைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் வருது இந்த ஜீவாத்மாவே அவுட்டுன்னா அப்புறம் ஜாதகம் எங்க ஜீவாத்மாவே இல்லைன்னு சொல்லிவிட்டா ஜீவாத்மாவே மித்யான்னு சொல்லிவிட்டால் அப்புறம் ஜாதகமெல்லாம் எங்கே வரப்போகிறது ஜாதகம் யாருக்கு சரீரத்துக்கு ஜாதகமாக ஆத்மாவுக்கு ஜாதகமாக சொல்லுங்க ஜாதகம் உடம்புக்கா உயிருக்கா சரி வச்சுங்க உடம்பில் வாழ்கிற உயிருக்குன்னு சொல்லி ஆகணும் வேறு வழி இல்லை வேறு வழி இல்லை அதுக்கு ஏன் இந்த உடம்பு வந்ததுன்னா இந்த உடம்பு பிறந்ததை வச்சுன்னு தானே ஜாதகம் கணிக்கிறான் உயிருக்கேது பிறப்பு இறப்பு உயிரே உண்மை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் ஒரு லெவலில் சரி உயிருக்கு உயிர் உயிர் உயிருக்கு பிறப்பிறப்பு கிடையாது உடலுக்கு தான் பிறப்பிறப்பு அப்போ இதுக்கு ஜாதகம் அப்புறம் இந்த ஜாதகத்துக்கு பலாபலன்கள் உங்களுக்கு சந்தேகம் வந்துவிடும் எதை நம்பர் தெரியாது இப்போ நான் சொல்கிறது நம்பர் ஜாதகம் சொல்கிறது நம்பர் தான் எல்லாேருக்கும் அதில் தானே கடைசியில் இதெல்லாம் புரியலேன்னா ஜாதகம் பார்க்க வேண்டிதான் என் ஜாதகத்தையும் பார்க்க வேண்டியதான் உங்கள் ஜாதகத்தையும் பார்க்க வேண்டியதான் ஆஹா சர்வ அனர்த்த பீஜ பூதாயாக க்ஷயம் கொருத்தங்கிற அறியாமையை அழிப்பாயாக அறியாமையை நீக்குவாயாக அப்படிங்கிறார் அறியாமையை நீக்கு ஜாக்கிரதங்கிற சொல்லுக்கு பொருள் என்னன்னா அறியாமையை நீக்குவாயாக அஜானத்தை நீக்கு எதுனால நீக்கிறது க்ஷயம் கொருத்த சரி அப்போ நான் முதல்ல எடுத்துட்ட பதம் என்னது விழி முழிச்சுக்கோ முழிச்சுக்கோ முழிச்சுக்கோ எப்போ வரும்னு தெரியாது சரி அது ஒரு சொல்றார் பர்தகிரி சொல்றார் இல்லையா யாவத்வஸமிதம் ஷரீரமருஜம் யாவரா யாவச் சேந்திரியப்பிரதிஹோ யாவத்ஷயோ நாயுஷ ஆத்மஸ்ரேயசி தாவதே காரிய பிரயத்னோ மகான் சந்தீப்தே பவனே து கூப்பனம் பிரத்யுத்தியம கீதஹஹா ஸ்லோகம் பெருசுதான் பர்தரியோட ஸ்லோகம் அதாவது இந்த சரீரம் நன்றாக இருக்கும் பொழுதேன்னு அர்த்தம் நன்றாக இருக்கும் பொழுதே இந்த ஆரோக்கியம் நல்லா இருக்கிற அர்த்தம் சரீரம் நன்றாக யாவத்து ஸ்வஸ்தமிதம் ஷரீர மருஜம் அங்கேயே ஒரு வார்த்தைப்பட்டார் காணல் நீருக்கு ஒப்பான இந்த உடல் வாழ்க்கைங்கிறார் காணல் நீருக்கொப்பான இந்த உடல் வாழ்க்கை எதுவரை நன்றாக இருக்கிறதோ அப்படிங்கிற ஆரோக்கியமாக இருக்குது யாவது ஸ்வஸ்தமிதம் ஷரீர மருஜம் யாவத் ஸ்வஸ்தமிதம் ஷரீர மருஜம் யாவத் ஜரா தூர தகா முதுமை இன்னும் தொலைவில் இருக்கிறது முதுமை தொலைவில் இருக்கும் பொழுதே இந்த உடல் நன்றாக இருக்கும் பொழுதே முதுமை தொலைவில் இருக்கும் பொழுதே முதுமைக்கு திட்டம் போடுங்கிறார் யாவச் சேந்திரிய சக்தி அப்பிரத்திகத்தகா கண்ணு புஸ்தகம் படிக்கிற போது எழுத்தே தெரிய மாட்டேங்கிறதுனா இந்திரியங்கள்லாம் நல்லா வேலை செய்கிற போது இந்திரியங்கள்லாம் தடைப்படாமல் வேலை செய்யணும் கண்ணுக்காது இப்போ யோசிக்கிறேன் பாருங்க இப்படின்னா இப்படி தகராறாயின்னு இருக்கு அடுத்த உள்ளுக்குள்ள ஆனால் ஆகிட்டு போகிறது நமக்கு என்ன அதனால் வந்து வந்தது போனால் போச்சு ஆனால் யாவச் சேந்திரிய சக்தி அப்பிரதிகதா இந்திய சக்தி எல்லாம் தடைப்படாத இந்திரிய சக்தி இருக்கும் பொழுதேங்கிறார் யாவச் சேந்திரிய சக்தி அப்ரதிகதோ யாவத்ஷயோ நயுஷகா ஆயுள் காலம் கழிவதற்கு முன்னமேயே ஆத்மஸ்ரேயசி தாவதேவ ஆத்மஸ்ரேயசின்னா இந்த ஆத்மாவுக்கு எது நன்மையை கொடுக்குமோ அந்த விஷயத்தில் தாவதேவ காரியப் பிரயத்தனோ மகான் அதுக்கு வேண்டிய முயற்சியை நன்றாக பண்ணணும் பண்ணணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் வீடு பத்தி எரியிறபோது அந்த நெருப்பை அணைக்கிறதுக்கு கிணறு தோன்ற மாதிரி கதை ஆயிடக்கூடாது சந்தீப்தே பவனே து கூப்ப கனனம் சந்தீப்தே பவனேன்னா நல்ல நெருப்பு பத்தின்னு எரியது வீடுறேன் அப்போ வந்து என்னென்னா கிணறு வெட்டுறேன்னு அப்படி இருக்க போகிறது எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ நான் வந்து கட்டோபனிஷத் படிக்கிறேன்னா அவர் சொல்கிறார் பரவாயில்ல இப்போது படிக்கிறீங்களேன்னு சொல்கிறோம் அது வேறு விஷயம் அவர் சொல்கிறார் அப்புறம் வந்து க நெருப்பு வீட்டை புத்தின்னு எரியற போது கிணறு வெட்டுறது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமாக இருக்குமோ முட்டாள்தனமாக இருக்குமோ அவ்வளவு முட்டாள்தனம் கடைசி காலத்தில் இந்த மாதிரி பிரயத்தனம் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறார் அவர் நான் சொல்லலை பர்தகரி சொல்லியிருக்கார் அவர்கிட்ட கழும் சந்தீப்தே பவனே து கூப்ப கனனம் பிரத்யுத்தமாக கீ திருஷா ஆகா அந்த நேரத்தில் பிரயோஜனம் பண்றது பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம் ஆக ஜாகிரத அதாவது அறியாமையிலிருந்து அறியாமையை க்ஷயம் கொடுத்தங்கிற கஷயம் கொடுத்தா அறியாமை உறக்கத்தை நீக்கு இப்படியே அஜானத்தில் எத்தனை நாளைக்கு அவன் உறங்கியிருந்தான் சொல்கிறார் இல்லையா கிருஷ்ணர் யா நிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகிரதி சம்யமி எஸ்யாம் ஜாகிருதி பூத்தானி சா நிஷா பசியத்தோ எல்லா உயிர்களுக்கும் எது இரவை போன்று இருக்கிறதோ இரவை போன்றுன்னு சொல்லணும் இரவை போன்று இருக்கிறதோ அதில் ஞானி புலநடக்கம் பயின்ற ஞானி சம்யமி வேறுபடுடர் இந்திரிய நிகிரகம் பண்ணின ஞானி விழித்திருக்கிறான் சர்வபூதானாம் யா தஸ்யாம் சம்யயமி ஜி எஸ்யாம் பூதானி ஜாக்ரத்தி பசியதா முனேஹே சா நிஷா எல்லா உயிர்களும் எதில் விழித்திருக்கின்றனவோ அது உண்மையை பார்க்கின்ற முனிவனுக்கு இரவை போன்றது சொல்லியிருக்கே அதுல அஜானத்தில் உறங்கிட்டு இருக்காதே அர்த்தம் ஏன்னா இது யாரை பார்த்து சொல்றது தூங்கின்னு பார்த்து இந்த மந்திரம் பேசுறதா வகுப்பில் உட்காந்துருக்கிறவனை பார்த்து மந்திரம் பேசுகிறதா ஒருவேளை சிஷ்யம் வந்து பாடம் நடந்துக்கிறப்போ தூங்கின்னு இருக்கான்னு வச்சுங்கோ ஜாக்கிரதை அப்படின்னு சொன்னார்னு எடுத்துக்கிறதா இது தூங்கின்னு பார்த்து இந்த மந்திரோபதேசமாக முழிச்சுன்ருக்கிறவனை பார்த்து இந்த மந்திரோபதேசமா சொல்லுங்க போ முழிச்சுருக்கிறவனுக்கு தான் இந்த உபதேசம் முழிச்சுன்ருக்குறவனே பார்த்து எந்திரி மொழின்னா அப்படின்னு தெரிஞ்சுட்டான்னு வச்சுங்கோ இப்போ யமதர்மராஜா வந்து உத்திஷ்டத ஜாக்கிரதைனா இப்போ நஜிகேஷ் தூங்கின்னு இருக்கானா யோசிக்கணுமா வேண்டாமா எனக்கு அப்படிதான் யோசிக்க தோன்றது அப்போனா நஜி நஜிகேஷ் படுத்துட்டான்னு நான் ஒரு உபதேசம் பண்ணிட்டே இருக்கிறத என்ன எச்சே தாங் மனசினி எச்சே தத் எச்சே ஜான ஆத்மனி ஞான ஆத்மனி மகத்தின் எச்சே தத் எச்சே சாந்த ஆத்மனின் ஒன்று படுத்து விட்டான் புத்திஷ்டத ஜாகிரத அப்படின்னு அப்படி இருக்கும் சூரிய நமஸ்கார மந்திரம் அக்னியை பூஜை பண்ணு சொல்றது ஹே பாரதாக அறிவொளியில் மகிழ்கின்றவர்களே எழுங்கள் உறங்காதீர்கள் எழுந்து விடுங்கள் அக்னியை பூஜை செய்யுங்கள் இறைவனை வழிபடுங்கள்னு அர்த்தம் உறங்காதீர்கள் எழுங்கள் அக்னியை வழிபடுங்கள் இறைவனை வழிபடுங்கள் ஆகா இது அடுத்தது என்ன அப்போ என்ன பண்ணுறதுனா உத்திஷ்டா இப்போ ஜாகிரதாக்கு அர்த்தம் முடிஞ்சது ஜாகிரதன விழித்துக்கொள் அப்படின்னா அர்த்தம் அறியாமை உறக்கத்திலிருந்து விழித்துக்கொள் அறியாமையாகிய உறக்கத்திலிருந்து விழித்துக்கொள் அது பக்கம் அது அதனால என்ன பண்ணணும்னா அறியாமைங்கிற உறக்கத்தில் இருக்கிற வரைக்கும் எதுக்கு எதை நோக்கி ஓடுவான் அறியாமைங்கிற பண பொருளையும் பொண்ணையும் பொருளையும் போகத்தையும் மண்ணையும் பெண்ணையும் பொன்னையும் நோக்கி போகிறவன் அறியாமை உறக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறான் அதுதான் கருத்து மண் பெண் பொன் இதை நோக்கி போகிறவன் ஆக அர்த்தகாமத்தை நோக்கி போகிறவன் எதை நோக்கி அது அர்த்தகாமத்தை நோக்கி போகிறவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் இல்லை அர்த்தகாமத்திலேயே மனசை செலுத்தாதே எப்போ பார்த்தாலும் பொண்ணிலேயும் பொருளிலையும் போகத்திலையுமே உன் மனசை போக விடாதே கொஞ்சம் திருப்பி புண்ணியத்திலையாவது போகப்பாரு அப்படின்னு அர்த்தம் போரும் போரும் இத்தனை வருஷமாக இதுக்கே உழைச்சதெல்லாம் போரும் நிறுத்திக்கும் ஆசை யாரை விட்டது அதனால் அதுக்கு ஒரு அளவே இல்லை அதிலிருந்து வெளியில் வா ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே பற்றற்ற கண்ணே பிறப்பிருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும் ஆகையில் பற்றற்றான் பற்றினை பற்றுக அதனால் இதை பண்ணுப்பாங்கிறார் அப்புறம் உத்திஷ்டத்தை உத்திஷ்டதனா என்னென்ன அர்த்தம்னா மோட்சத்தை நோக்கி செல் அப்படின்னு அர்த்தம் எழுந்துரு அப்படின்னா எழுந்துருன்னு அர்த்தம் கிடையாது மொழின்னு சொன்னால் அறியாமையை நீக்குவாயாக புல நின்பங்களை நோக்கி செல்லாதே விஷய சுகத்தை நோக்கி போகாதே அப்படிங்கிறது ஜாக்கிரதாவுக்கு அர்த்தம் உத்திஷ்டதங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா ஆத்ம சுகத்தை நாடு பேரின்பத்தை நாடு சிறு இன்ப நாட்டத்தை விடு பேரின்பத்தில் நாட்டம் கொள் ஜாகிரதா ஈஸ் ஈக்குவல் டு சிறு இன்ப நாட்டத்தை விடு விழி சிறு இன்ப நாட்டத்தை விடு பேரின்பத்தில் நாட்டத்தை கொள் உத்திஷ்டத சங்கராஜேஸ்வர ஆத்ம ஜான அபிமுகாபவத்தை ஆத்ம ஜான அபிமுகாபவத்தைன்னா என்ன அர்த்தம் ஆத்மா பிரம்மன் அப்படிங்கிற ஞானத்தை அடையறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் முதல்ல ஜீவாத்ம ஜானத்தை அடை அப்புறம் ஜீவாத்மா பரமாத்மாங்கிறத புரிஞ்சுக்கலாம் அது வேறு சமாச்சாரம் முதல்ல இங்கே திரும்ப தேகாத்ம புத்தியை விடு ஜாகிரதா தேகாத்ம புத்தியை விடுன்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் இந்த காண்டெக்ட் அப்படி இல்லை இங்கே வந்து கர்மகாண்டத்தில் உழன்று கொண்டிருக்கிறவன்க்கூட சொல்கிறதாக எடுத்துக்க முடியும் எப்போ பார்த்தாலும் ஒரு ரிச்சுவல் ரிச்சுவல் ரிச்சுவல் பூஜை பூஜை ஹோமம் பூஜை பண்ணிகிட்டே இருக்கீகே கொஞ்சம் இந்த பக்கம் வேதாந்தத்து பக்கம் திரும்பு வேத பூர்வத்திலிருந்து வேதாந்தத்துக்கு திரும்பு வேத பூர்வத்தினுடைய இதை பண்ணினதெல்லாம் போரும் ஒருபடி மேலே போகிறேன் அர்த்தகாமம் இல்லை தர்மத்தையும் கூட விடு போரும் பண்ணின தர்மானுஷ்டானம் போரும் இந்த புல நின்பங்களுக்காக உழைத்தது புண்ணிய செயல்களை செய்ததும் போதும் ஞானத்தை பெறு முக்தி அடை அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறேன் ஆக உத்திஷ்டத்தை உத்திஷ்டத்தை சொன்னால் ஆத்ம ஜானத்தை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் ஆத்மானா இந்த இடத்துல ஆத்மா பிரம்மம் என்கின்ற ஞானத்தை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் நான் எத்தனை அர்த்தம் சொல்கிறேன் கவனிக்கணும் நீங்கள் அதாவது மெட்டீரியலிசத்தை விட்டுட்டு ரிலீஜியஸ் லைஃபுக்கு வான்னு சொல்லலாம் இல்லாட்டி ரிலீஜியஸ் லைஃப் ஸ்டைலை விட்டுட்டு ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வான்னு சொல்லலாம் ரெண்டு சொல்லலாம் கொஞ்சம் ஆழமாக சொன்னேன் ஆனால் இந்த காண்டெக்ஸ்டில் எப்படி இருக்குன்னா இந்த தர்மத்திலேருந்து இந்த துவைத்த பக்தி துவைத்த பக்தி தர்மானுஷ்டானத்திலருந்து விலகி அத்வைத்த ஜானத்தை பெறுவதற்கு திரும்பு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமும் நம்ம விவகாரம் பண்ணிகிட்ருப்போம் அதுலீல ஏன்னா துவைதத்தில் இதுதான் பண்ண முடியும் அத்வைதத்தை விவகாரம் பண்ண முடியாது அத்வைத ஞானத்தை மனசுக்குள்ளே வச்சுக்க முடியும் அவ்வளோதான் ஆனால் விவகாரம் முழுக்க துவைத பக்தி எல்லாம் தான் பண்ணிகிட்டுருப்போம் இது ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது இதை பண்ணுறோங்கிற எண்ணமும் கிடையாது குருவன்னப்பி நைவ கஞ்சித் கரோதி சா அதுதான் ஆ உத்திஷ்டத்தை இதை நோக்கி திரும்புங்கள் சரி இதை எங்க அடையிறது எப்படி ஜானத்துக்கு பிரயம் எங்க சுவாமி கிடைக்கும் ஆத்ம ஜானம் எந்த ஷாப்ல கிடைக்கும் அதுக்கு சொல்றார் வரான் பிராப்த நிபோத வரான் வரான்னு சொன்னா என்ன அது எப்படி பெறுகிறது அந்த ஞானத்தை முழிச்சுக்கோங்க விழி எழு அப்படின்னா என்ன அர்த்தம் முழிச்சுக்கோ கிளம்பு நேராக ஆசிரமத்துக்கு போகணுன்னு அர்த்தம் ரெண்டு மாதம் கேம்ப்பாக போய்டு அப்படிங்கிற அட்வர்டைஸ்மெண்ட்டே முழிச்சிக்கிறதுக்கு தான் கொடுக்குறா ரெண்டு மாதம் கேம்ப் நடக்கிறதுங்கிறது எல்லோரும் முழிச்சுக்கோங்கோ டமாரை அடிக்கிறோம் முழிச்சுக்கோங்கோ அப்படிங்குறோம் அப்புறம் எல்லோரும் இங்கே கேம்புக்கு எல்லாம் வந்து ரோல் என்ரோல் பண்ணிடுங்கோ வந்துடுங்கோ ஆக எழுந்தாச்சு எழுந்து கிளம்பி வந்தாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா வரான் பிராப்பிய ந நரேணா வரேணப் புரோக்தா ஏற்கனவே மந்திரத்தில் இருக்குது அவரேன நரேண புரோக்தா சொல்லிருக்கார் நல்ல சரியான வாத்தியார்கிட்டப்போ அப்படிங்கிறார் வரான் பிராப்பிய வரான் பிராப்பியன்னா ஆச்சாரியான் பிரகிருஷ்டான் ஆச்சாரியான் உபகமிய நீங்கள் உடனே ஞாபகம் வச்சுக்கணும் பகவத்கீதை நாலாவது அத்தியாயம் முப்பத்தி நாலாவது ஸ்லோகம் பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் அதனை நீ அறிந்து கொள் உண்மையை உள்ளவாறு உணர்ந்த ஞானிகள் உனக்கு புரியும் வரை உபதேசம் பண்ணுவார்கள் அதில் புரியும் வரையெல்லாம் இல்லை அதெல்லாம் நாங்கள் சேர்த்துருக்கோம் தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தேஜ்ஞானம் ஞானினஸ்தத்வதா அதுதான் சங்கராச்சார தத்வவிதா நல்ல சரியான வாத்தியாராக பார்த்து போங்கிறார் வரான் பிராப்திய நிபோதத்தை சங்கராஜர் பிரகிருஷ்டான் ஆச்சாரியான் தத்துவவிதா அதனால் நம்ம போனால் நமக்கு வந்து கன்ஃபியூஷன் வரக்கூடாது குருக்கிட்ட போனால் நமக்கு இருக்கிற குழப்பம் போகணும் அங்கே போய் நமக்கு இன்னும் குழப்பம் ஜாஸ்தியாகிடக்கூடாது அதனால் சரியான டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்கிற மாதிரி சரியான குருக்கிட்ட போய் படிங்கிறார் வரான் ப்ராப் ஏற்கனவே அங்கே சொல்லியிருக்கார் ஆத்மாவை புரிஞ்சுன்னு சரியாக டீச் பண்ணுற ஆளை பாருங்கிறது அங்கேயும் சொல்லப்பட்டுருக்கு முன்னாடியே அவர் சொல்லியிருக்கார் நச்சிகேஷன் சொல்கிறான் உங்களை மாதிரி ஆள் எனக்கு கிடைக்காதுங்கிறான் துவாதுங்னோ பூயான் நச்சிக்கேத அவர் சொன்னார் இந்த பாருங்க இந்த முதல் மந்திரம் இருக்குது ஒரு இடத்துல இருக்குது இருபத்தி மந்திரம் முதல் அத்தியாயம் முதல் வள்ளி இருபத்தி மந்திரம் வக்தாச்சாசிய துவாதுங்னோ நலபியா நானியோ வரஸ்துல்யேத கஷ்டித் நச்சிகேதோட பதில் தேவர்களுக்கே இந்த விஷயத்தில் சந்தேகம் வருகிறது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் நீங்களும் அதை நன்றாக தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களை தவிர எனக்கு நன்றாக சொல்லிக் கொடுக்கின்றவர்கள் இருக்க மாட்டார்கள் எனவே இந்த வரத்துக்கு சமமாக ஒரு வரமும் எனக்கு தென்படவில்லைங்கிறான் அந்யஹா வ துல்லியா ஏத க கஷ்டித்து நாஸ்தி வேறு வரம் இதுக்கு சமமாக இருக்கிற மாதிரி தெரியலேங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம அதுக்காக தான் சொல்கிறேன் இங்கே வந்து இது உபனிஷத் உபதேசம் பண்ணுறது யமதர்மராஜா மூலமாக உபனிஷத் உபதேசம் பண்ணுகிறது வரான் பிராபிய நிபோத வரான்னா குருன்னு குருமார்களை அணுகி பகுவச்சனம் வேறு போட்டிருக்கார் அது மரியாதைக்காக போட்டார்னு சொல்லலாம் இல்லை நிறைய குருமார்களும் எடுத்துக்கலாம் தப்பு இல்லை முதல்ல ஒரு குருக்கிட்ட உருப்படியாக படிக்கணும் அதுக்கப்புறம் அதே சம்பிரதாயம் தெரிஞ்ச குருமார்கள்கிட்ட படிக்கலாம் கொஞ்ச நாளைக்கு ஒரு குருக்கிட்ட படிக்கிறது சௌரியமாக இருக்கும் சைக்கலாஜிக்கலாக அதுக்கப்புறம் நிறைய அதே சம்பிரதாயத்தில் ஒரே இதை பிரசன் பண்ணுற விதம் இப்போ இந்த ஒரே ரசம்தான் ஒரு ஒரு மாதிரி வைக்கிறாங்க ஒரே வத்த குழம்பு ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்கு இல்லையா நான் சொல்கிறது கரெக்டாக தப்பா அம்மா வைச்சா ஒரு மாதிரி இருக்குது நீ வச்சா ஒரு மாதிரி இருக்குங்கிராமட்டிப்பான் அது எப்படி இருக்கு சொல்லுங்கள் நல்லா இருக்கா இல்லையா அதை சொல்லு அப்போ இதே புளி தான் இதே எலுமிச்சம் மழந்தான் இதே தண்ணி தான் ஆனால் பண்ணுற பக்குவத்தில் மாறி போயிடுறது ஆகையினாலே அதே மாதிரி தான் ஒரே கட்டோபனிஷத்து தான் ஒரு ஒரு சாமியார் ஒரு ஒரு விதமாக சொல்லார் சம்பிரதாயம் ஒன்று தான் அதில் ப்ரசன்டேஷன் வரான் பிராப்பிய நிபோதத்தான் பகுவச்சனம் வரான்னு போட்டதுனால வரஹா வரவு வராஹா வரம் வரவு வரானு வரான் பிராப்பியன்னு பகுவச்சனத்தில் போட்டதுன்னா மரியாதைக்காக சொல்லலாம் ஆச்சாரியான்னு சங்கராச்சாரிய சொல்கிறார் தத்துவ விதா பகுவச்சனத்திலேயே போடுறார் நீ வந்து டீச்சர்கிட்ட போய் படிக்கலாம் அத்வைத வேதாந்த சம்பிரதாயம் படி தெரிஞ்சவங்கள்கிட்ட படிக்கலாம் ஆச்சாரியர்கள்ட்ட போய் படி அப்படிங்கிறார் நிபோத அவர்களிடத்தில் போய் ஆத்மாவை பற்றிய யதார்த்த ஸ்வரூப ஞானத்தை பெற்றுக்கொள்வாயாக வரான் பிராப்பிய அவர்களை சென்று அணுகி தது உதிஷ்டம் சர்வாந்தரம் ஆத்மானம் அகமஸ்மி இது நிபோத சங்கராஜர் விடமாட்டார் நான் அந்த உண்மையை உணர்ந்து கொள் நிபோத அவகச்சத அவர் தான் சொல்லி கொடுப்பார் இந்த முறையெல்லாம் சொல்லி கொடுத்து ஆத்மா அவனுடைய சைதன்யத்தை சொல்லி கொடுப்பார் நகி உபேட்சித்தவ்யம் இத்தி ஸ்ருதி அணுக்கம்பையா அம்மா மாதிரி சொல்றதுங்கிறார் தாயை போல சொல்லுகிறது தட்டாத அப்பா தயவு செஞ்சு போரும் போரும் இந்த பணத்துக்காகவும் பதவிக்காகவும் உழைச்சதெல்லாம் போரும் பண்ணின பூஜையெல்லாம் போரும் பண்ணின ஜபம் தியானம் எல்லாம் போரும் ஆனால் உன் பக்குவத்தை நீ பார்த்துக்கோ அதுவும் சொல்லணும் அவன் திடீர்னு வந்துவிட்டு ஒன்றும் புரியலேன்ட்டானா அதையும் பார்த்துக்கணும் ஆனாலும் கருணையோட சொல்கிறது இதுலேயே உட்காந்துடாதேங்கிறது ஸ்டக்காகிடாதேன்னு அர்த்தம் இந்த லெவல்லே இருந்துடாதே இதுவே போகிறோம் சோறு கண்ட இடம் சொர்க்கலோகம் கஞ்சி கண்ட இடம் கைலாசம்னா இதுலேயே இருந்துடாத இதுக்கு மேலே இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோ அது இருந்தால் முயற்சி பண்ண அதுக்கு லைஃப்பில் மற்ற விஷயத்தில் மெட்டீரியல் கோலில் வந்து எண்டு கிடையாது இன்னும் போகணும் இன்னும் போகணும்னு சொல்லலாம் நிறைவே வராது ஆனால் நிறைவை பெற்றே ஆகணும் இப்பிறவிலேயே நிறைவை பெற்ற குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே ஈரிலா கொழுஞ்சுடற்குன்றே மறையுமாய் மறையின் பொருளுமாய் என் மனத்திடை மன்னிய மன்னே அது துவைதமா அத்வைதமானு எப்படி வேணா எடுத்துக்கலாம் என் மனத்திடை மன்னிய மன்னே சிறைபரா நீர் கோல் சிந்தை வாய்ப் பாயும் திருப்பெருந்துரையுரை சிவனே சங்கராச்சார் சொல்றார் நகி உபேட்சித்தவ்யம் என் வார்த்தையை நீ தட்டிவிடாதே என்று உபனிஷத் இத்தி ஸ்ருதி அணுகம்பையா ஆக மாற்றுவத்து இதெல்லாம் சங்கரபாஷ்யம் ரொம்ப கருணையோட தாய் மாதிரி பேசுகிறது வேதங்கிறார் எழுந்து அம்மா என்ன சொல்லுவார் எந்திரிப்பா சீக்கிரம் எந்திரி படி படித்தாத்தான் வேலை அப்படி தான் சொல்லுவோம் இங்கே அதே மாதிரி வேதம் சொல்கிறது இப்பா சீக்கிரம் சாகரத்துக்குள்ளே முழிச்சிக்கோ அப்புறம் செத்து போயிட்டால் முடியாது அப்புறம் மறுபடியும் இந்த மனுஷரீரம் கிடைக்காது ஆகையினால முழிச்சிக்கோ இறப்பது காலன் வரும் முன்னே கண் பஞ்சடையும் முன்னே சொன்ன மாதிரி பண்ணிவிடுவோம் சீக்கிரம் பண்ணிவிடுவோம் அதனால் நீ போகும் விட்டுட்டு வரி வா குருக்கிட்ட போ எல்லாம் அப்படியே சங்கராச்சார சொல்கிறார் அதனால் என்னது சங்க சத்சு விதீயதாம் பகவதோ பக்தர் திருடாதீயதாம் சாந்தியாதி பரிச்சீயத்தாம் திருடதரம் கர்மாசு சந்தியஜதாம் சத்வித்வான் உபசிருப்பியதாம் பிரிதி தினம் தற்பாதுக்கா சேவியதாம் பிரம்மைகாட்சரமர்த்ததாம் ஸ்ருதிசுரு வாக்கியம் சமாக்கரண்யதாம் சங்கராச்சராக சொல்கிறார் சாதன பஞ்சகத்தில் வேதத்தை நல்லா படி அதில் சொல்லியிருக்கிற தர்மத்தை நன்றாக கடைப்பிடி அதை ஈஸ்வரனுக்கு பூஜையாக பண்ணு காமிய கர்மத்தை விட்டுடு அப்புறம் வந்து பிராயஷ்ச்சித்த கர்மம் பண்ணி இல்லை நீ இந்த கர்மயோகத்தை பண்ணி பிராய் சித்த கர்மம் பண்ணுற பண்ணலாம் பாவத்தை பொசுக்கு இந்த உலக வாழ்க்கை இன்பத்தில் இருக்கிற குறைபாடுகளை நினச்சிப்பார் ஆத்ம சுகத்தை விரும்பு அதுக்காக வீட்டை விட்டு வெளியில் கிளம்பு அதுக்கப்புறம் சத்சங்கத்திலேயே எப்பவும் இரு ஹரித்வாருக்கு போ ரிஷிகேஷுக்கு போ எங்கேயோ போ சத்சங்கத்திலேயே இரு அங்கே பகவான்கிட்ட பக்தி பண்ணு காலம்புற தட்சிணாமூர்த்திகிட்ட போய் நமஸ்காரம் பண்ணு அப்புறம் வந்து மனசில் வந்து நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கோ சாந்தியாதி பரிச்சியதாம் அதுக்கப்புறம் வீட்டில் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபோனு எல்லாம் தலையை சுற்றி போடு தியாகே நெய்கே அமிர்தத்வமான சு எல்லாத்தையும் விட்டுடு கர்ம திருடத்தரம் கர்மாசு சந்தேஜ்ஜதாம் அப்புறம் குருக்கிட்ட போயிடு சத்வித்வான் உபசிருபியதாம் குருக்கிட்ட போ அணுதினம் தத் பாதுகா சேவியதாம் அவருக்கு சேவை பண்ணு அவர்கிட்ட பிரம்மைகாட்சரமர்த்ததாம் அந்த ஓங்காரத்தை உபதேசம் வாங்கிக்கோ இல்லாட்டி அவர்கிட்ட எனக்கு பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ணுங்கோன்னு பிரார்த்தனை பண்ணு பிரம்மேகாட்சரமர்த்ததாம் ஸ்ருதிசிரோ வாக்கியம் சமாக்கர்ணியதாம் உபநிஷத்துக்களை எல்லாம் நன்றாக கேளு கேட்டதுக்கப்புறம் சொல்ற அப்புறம் அந்த வாக்கிய சிரவணம் பண்ணு மரணம் பண்ணு நிதித்தியாசனம் பண்ணு அப்படியே சொல்லிட்டு போறேன் வாக்கியார்த்த விசாரியதாம் ஸ்ருதிசிர்பக்ச சமாசிரீயதாம் இது கடைசி வரைக்கும் அழகா சொல்ற வாழ்க்கையில் என்ன பண்ணணும் கட்டளைகள் நாற்பது கட்டளைகள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டியது ஆர்டரா போட்டு புரோகிராம் போட்டா இருந்து சாகர வரைக்கும் ப்ரோக்ராம் ரெடி ஃபாலோ பண்ணால் போகிறோம் அவர்களே ப்ரையாரிட்டிஸும் கொடுத்துட்டாங்க நீங்கள் உட்காந்து ப்ரையாரிட்டி எதுன்னு கூட போட வேண்டாம் இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் எதுன்னு போட்டுட்டே போயிட்டாங்க கஷ்டமே இல்லை ஆக குருக்கிட்ட போய் படித்து தெரிஞ்சுக்கோ ஏன் அவர்கிட்ட போகணும் நானாகவே செல்ஃப் ஸ்டடி பண்ணப்படாதா போய் தயான் சுவாமிஜிட்டு போய் ஒருத்தர் கேட்டார் சுவாமிஜி இன்றைக்கி இந்த காலத்துல எல்லாம் வீடியோ இருக்குது டிவி இருக்குது அதெல்லாம் இருக்கிற போது நாங்கள் குருக்கிட்ட போய் படிக்கணுமாண்ணா அதை டிவிலே கேளான்னார் அவர் எங்கிட்ட என் கேட்குற எங்கிட்ட என்ப்பா கேட்குற அதை டிவியிலே கேட்டு தெரிஞ்சுக்கோ எங்கிட்ட உனக்கு என்ன டவுட் அதை கேட்குறதுக்கு அது மாதிரி படிச்சு தான் ஆகணுமா இந்த கேள்வியே படிக்காதனால தான் வந்ததுன்னார் நம்ம படிக்கிறதுல என்ன இருக்குது அப்படி போ கேட்கலாம் ஏன்னு கேட்டால் ரொம்ப சூக்ஷமாக இருக்கிறதுனால சொல்கிறார் யசா க்ஷுர தாரா நிஷிதா துரத்தையா தத்வத்து தத்து பதாக துர்கம் வதந்தி கவயா ஏனென்றால் இந்த ஞான மார்க்கம் மிகவும் நுண்மையானது ஞானமார்க்கத்துக்கு வந்து தான் ஆகணும் இல்லை நான் இந்த மார்க்கத்திலேயே மோட்சாடையிறெல்லாம் சொல்ல முடியாது அப்படி நம்ம ஒத்துக்கிறது இல்லை மோட்சத்துக்கு ஒரே வழிதான் மோட்சத்துக்கு எதிர்ப்பதம் என்ன பந்தம் பந்தத்துக்கு காரணம் என்ன பந்தத்துக்கு காரணம் என்னென்னா பாவமா பந்தத்துக்கு காரணம் அக்ஞானம் அஜானத்துக்கு எதிர்ப்பதம் என்ன ஞானம் இப்போ ஞானம் வேணும்னா என்ன பண்ணணும் பூஜை பண்ணணுமா ஞானம் வேணும்னா என்ன பண்ணணும் ரொம்ப பசிக்கிறதுனா மரத்தில் ஏறுன்னா மரத்தில் ஏறுனால் எப்படி பசி போகும்னா அது மாதிரி தான் இருக்கு பசிக்கிறதுன்னு சொன்னால் கிச்சனுக்கு போக அங்கே இருக்கோ பாரு ஒரு மணிக்குனால் வாசலையே உட்காந்துட்டு சாப்பாடு கிடைச்சோட சாப்பிடு அப்படிதான் சொல்ல முடியும் எதை பண்ணணுமோ அதை பண்ணால் தானே கிடைக்கும் எல்லாம் இந்த வழிக்கு வந்து தான் ஆகணும் அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் தத்துவ ஞானார்த்த தரிசனம் அதில் இதை சொல்கிறார் யதா குரசா நிஷிதா துரத்தையா இப்போ ஒரு கத்தி முனை ரேசர்வாக் அதை சொல்கிறவங்க அதை தான் சொல்வது உபனிஷத்து இந்த கட்டோபனிஷத்து தான் எடுத்துட்டு இருக்காங்க அவங்க குரம்னா கத்தி தாரான்னு சொன்னால் மொனை கத்தி மொனை நிஷிதான்னா நல்ல தீட்டப்பட்டது ரொம்ப ஷார்ப்பு தீட்டப்பட்டது துரத்தியா அதில் நடக்கிறது சாதாரண விஷயமா என்ன நடக்க முடியாது யசா குரஸ்ய தாரா நிஷிதா துரத்தியா அதில் நடந்து போகிறது எவ்வளவு கடினமோ அப்படி கவயகா கவயகான்னால் பெரியோர்கள் ஞானிகள்னு அர்த்தம் தத் பதகா தத் பதகானா அந்த ஞான மார்க்கமானது துர்க்கம் வதந்தி அதை மிகவும் கடினமானதாக சொல்லுகிறார்கள் எனவே குரு வேணும்னு அர்த்தம் குரு இருந்தால் அது சுலபமாக போயிடலாம் குரு இல்லைன்னா உனக்கு அது கடினம் நடக்கவே முடியாதுன்னு அர்த்தம் குரு அவசியங்கிறார் குரு இல்லாமல் ஆச்சாரியன் இல்லாமல் ஆச்சாரியவான் புருஷோ வேத ஆச்சாரியா தேவ விதித்தா வித்யா சாதிஷ்டம் பிராபத்து ஆகியனால முறையாக படித்து நிஷ்டனாக இருக்கிற குருக்கிட்ட போய் படித்துத்தான் ஆகணும் உனக்கு இஷ்டம் இல்லைன்னாலும் போய் படித்து தான் நீ என்ன அவருக்கு குருவாக ஒத்துக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை நீ குருவாக ஒத்துக்கின்ற ஒத்துக்காட்டி போனா என்ன படிக்கிறத படிச்சுடும் ஸ்ரத்தை இருந்தால் நல்லது ஆனாலும் படித்தா அப்புறம் தெரிய ஆரம்பிக்கும் இது எவ்வளவு அவசியம்னு தெரியும் ஆகையினால் யமதர்மராஜா சொல்கிறார் நீயா தனியாக இதுக்கு பிரயத்தனம் பண்ணாத சங்கராச்சாரியர் முண்டகோபுரேஷத்தில் சொல்கிறார் சாஸ்திரஜோப்பி சுவாத்திரியேன பிரம்மாநேஷனம் ந குறியாத் எவ்வளவு சாஸ்திரம் படித்தவனாக இருந்தாலும் தானாகவே ஆத்மாவை பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது பிரம்மஜானத்துக்கு தானாக முயற்சி எடுக்கக்கூடாதுங்கிற சாஸ்திரோபி எனக்கு கிராமர் வியாக்கரணம் தெரியும் எனக்கு மீமாச தெரியும் அந்த சாஸ்திரம் தெரியும் இந்த சாஸ்திரம் தெரியும்னாலும் தத் விஜயானார்த்தம் ச குருமே வபிகச்சேத் அதை தெரிந்து கொள்வதற்கு அவன் ஆசிரியரிடம் சென்றுதான் ஆக வேண்டும் என்கிறது அதைத்தான் இங்கே அவர் சொல்றார் வரான் பிராப்த நிபோதத்தை ஆக விழித்துக்கொள் அறியாமையிலிருந்து விழித்துக்கொள் அப்புறம் வந்து என்ன ஆத்ம ஜானத்தை நோக்கி செல் தகுந்த ஆசிரியரை நாடி நன்றாக படித்து தெரிந்து கொள் இல்லையென்றால் மிகவும் கடினம் இந்த வாழ்க்கை கடினமாகிவிடும் அப்படிலாம் நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக இந்த ஞான மார்க்கம் மிகவும் நுண்மையானது ஏன்னா ஆத்மாவே இருக்குது அது என்னதான் சொன்னாலும் ஏதோ கற்பனை பண்ணிட்டே இருப்பான் அதை ஏதோ ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியுமா பார்ப்பான் கண்ணை மூடி மூடி பார்ப்பான் ஒன்றுமே புரியலையே நீதாப்பா அதுன்னா அதுதான் புரியலேன்னு அப்போ நீ என்ன நினச்சின் நீ இருக்கியா இல்லையா நான் இருக்கேன் நீ பூரணமானவன் அதுதான் புரியலை எனக்கு எவ்வளோ ப்ராப்ளம் தெரியுமா உனக்கு ப்ராப்ளமே இல்லை ப்ராப்ளம் இருக்குன்னு நீ நினைக்கிறது உன் கற்பனை அப்படின்னு எல்லாம் சொன்னோம் ஆனால் உனக்கு சந்தோஷமும் உண்மை கிடையாது துக்கமும் உண்மை கிடையாது எப்போ எப்போ துன்பம் உண்மைன்னு நினைக்கிற இன்பமும் உண்மை இல்லை இன்பமும் உண்மை இல்லை துன்பமும் உண்மை இல்லை அப்படின்னு சொன்னால் புரியவே மாட்டேங்கிறது அதுதான் அதுக்கு திரும்ப திரும்ப அவர் எத்தனையோ வழிகளை சொல்லி சொல்லி அவனுக்கு ஏதாவது சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி பண்ணி அவனுக்கு புரிய வைக்கணும் அவர் சங்கல்பமும் பண்ணணும் அன்னதன் சிசுவை ஆமைமீன் பறவை போல தன்னகம் கருதி நோக்கி தடவி சந்நிதி இருத்தி உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு சொன்னது கேட்பாயாகி தொடர்பவம் தொலையும் என்றான் அதனால அவர்கிட்ட சொல்லி அவனுக்கு அனுகிரகம் பண்ணி பொறுமையாக சொல்லி கொடுக்கணும் அஹ துர்கம் பதஸ்தத் கவையோ வதந்தி அப்படி சொல்லியிருக்கு இந்த மந்திரம் அதை அது எதுனாலேன்னா அந்த சப்ஜெக்ட் மேட்ரு அப்படி இருக்குப்பா இந்த சப்ஜெக்ட் மேட்ரு வந்து எப்படி இருக்குன்னா அது சப்ஜெக்டாகவே இருக்கு சப்ஜெக்டை பற்றின சப்ஜெக்ட் மேட்ரு சப்ஜெக்டு தான் சப்ஜெக்ட் மேட்ரு புரியுறதோ சப்ஜெக்டு தான் சப்ஜெக்ட் சப்ஜெக்டு தான் சப்ஜெக்டுன்னா அறிய விரும்புகிறது அறிபவனை பற்றித்தான் அறிய விரும்புகிறோம் ஆகையெல்லாம் இங்கிலீஷில் சொன்னால் அப்படி இருக்குது என்ன சப்ஜெக்டுன்னு சப்ஜெக்டு தான் சப்ஜெக்டு சப்ஜெக்டு நெவர் பிகம்ஸ் ஆப்ஜெக்ட்டு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆகாது ஆகையினால ஆப்ஜெக்ட் ஆகாத சப்ஜெக்டை பற்றின டாபிக் தான் நமக்கு சப்ஜெக்டு அப்படின்னா என்னென்ன இது கத்தி இது இல்லை அதுக்கு மேலே ஏதாவது ஒன்று இருந்தால் சொல்லுங்க ஒன்னும் உதாரணம் உன்னை பற்றி தான் பேச போறேன்னு என்னை பற்றி என்னத்தை பேசுறதுன்னா நீ உன்னை தப்பாக புரிஞ்சுன்னு இருக்கேன் உன்னை சரியாக புரிய வைக்கணும் ஏன்னா மனசுக்கு சம்ஸ்காரம் என்னன்னா எதையாவது ஆப்ஜெக்டையே பார்த்து பார்த்து பழகினது எதையாவது மனசு மனசை எது பார்க்கறதோ அதை மனசு பார்க்கணுமே மனசை எது பார்க்குறதோ அத மனசு பார்க்கணும் அது கடினமா சுலபமா மனதை எது பார்க்கிறதோ அதை மனது பார்க்க வேண்டும் புரிஞ்சுதா என்ன சொல்லிட்டு போயிடுங்க சுரசா நிஷிதா துரத்தையா துர்கம்பத் கவையோ வதந்தி எதனால் மனது எல்லாவற்றையும் அறிகிறதோ அதனை மனதால் அறிவது சுலபமா கடினமா என் மனசான மனுதே ஏனாகுர் மனோமதம் ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் எதிதம் உபாசத்தே இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரப்போறது மனசை வேதமாப்தவியம் நேகனா நாஸ்தி கிஞ்சன இதை மனதால் தான் அறிய வேண்டும்ன்னு வரப்போகிறது மனதால் அறிய முடியாதுன்னு சொல்ல இடத்துல சொல்லியிருக்கு அப்புறம் மனதினால்தான் அறிய வேண்டும்ன்னு சொல்றது எதை எடுத்துக்கிறதுன்னா கைவிழை நவீனத்தில் இதுக்கு பாட்டுருக்கு மனதுக்கு எட்டால் சுயஞ்சோதி என்றீர்கள் அப்புறம் இதயத்தால் உணர்வாய்கிறீங்களே என்ன வாத்தியாரே ஏற்கனவே நான் ரொம்ப குழம்பு போய் வந்திருக்கேன் அப்புறம் அதை தெளிவுபடுத்துறார் வாக்கியந்தனுக்கு எட்டாத வஸ்துவென்று உரைத்த வேதம் வாக்கிய விறத்தியால் வஸ்துவை காட்டிட்டன்றோ ஆ சொற்களுக்கு எட்டாதுன்னு நீங்கள் சொற்களையே பேசின்னு இருக்கீங்களே சொற்களையே பயன்படுத்தின்னு சொற்களுக்கு கெட்டாது சொற்களுக்கு எட்டாதுன்னு சொற்களை பயன்படுத்திக்கிறீங்கலாம் சொல்லாமல் சொல்லி நினையாமல் நினைந்து நீங்களும் என்ன சொல்லுறீங்க புரியாமல் புரிந்து போகாமல் போய் அப்படின்னு சொல்ல வேண்டியதான் அது அடுத்த மந்திரத்தில் தெளிவாகிறது ஏன்னா அந்த சப்ஜெக்ட் அவ்வளவு சட்டில்ங்கிற ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா திருஷ்யத்தே துவக்ரியா புத்தியா சூக்ஷ்மையா சூக்ஷ்மதரிசிபிகி ஏஷ சர்வேஷு பூத்தேஷு குடோத்மா ந பிராசத்தை இப்போ தான் மந்திரத்தை பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி தான் பார்த்துருக்கோம் இது எத்தனாவது மந்திரம் இது பதினாலாவது மந்திரம் பதிமூணாவது மந்திரம் பன்னெண்டாவது மந்திரத்தில் தான் பார்த்துருக்கோம் அதையும் இதையும் கனெக்ட் பண்ணி பாருங்க க்ஷுரஸ்ய தாரா நிஷிதா துரத்தையா துர்கம்பதஸஸ்தவயோ வதந்தி ஆக இந்த மந்திரம் அடுத்த மந்திரத்தில் சொல்லப்படுறது ஆத்மாவோடய லக்ஷணம் பிரம்மத்தோட லக்ஷணம் அது சொல்லப்படுறது அந்த பிரம்மத்தோட லக்ஷணத்தை தெரிஞ்சு ஒருவன் சம்சாரத்திலேருந்து விடுபடுகிறான்ங்கிற கருத்தை அடுத்த மந்திரம் சொல்லுகிறது நாளைக்கு பார்ப்போம் ஹரி ஓம் ஓம் சகனாபவத்து சகனௌன்து சஹ வீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவதீ தமஸ்துமாவித்விஷாவஹை ஓம் சாந்தி சாந்தி சாந்தி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 ம் ஷா்ஷா ஹரி ஓம் ஆகநாஸ்வம